நீங்கள் அப்போது நீங்கள் அமைதியான முறையிலும் கண்ணியமாகவும் செல்லுங்கள் அவசரமாக செல்லாதீர்கள் உங்களுக்கு கிடைத்த காத்துகளை ஜமாத்துடன் தொழுங்கள் உங்களுக்கு தவறி பூர்த்தி செய்யுங்கள் இதை அபூரையல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்